நட்டினை நேர்களுக்கு வணக்கம் தினமும் துளிக்காக உங்கள் அலுமேலு மட்டன் பீஸா இருக்கணுமா பப்பாளி தோலை எடுத்து சேவிட்டு அது நல்லா அந்த தோலை அரைச்சு அத மட்டன் பீஸ் மேல ஹாஃப் அன் ஹவர் மேரினேட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் சமைச்சு பாருங்க மட்டன் வந்து சாஃப்டா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க ஒருவர்களை மீண்டும் சந்திப்போம்